கூறியதாவது அவர்கள் கடமையான தொழுகையை தொழுத இடத்திலேயே சுன்னத்தான தொழுகைகளை தொழுபவர்களாகியிருந்தனர் அபுபக்கர் அதி அல்லாஹ் அவர்களின் பேரர் காசி பின் முகமது இவ்வாறு செய்துள்ளனர் இமாம் கடமையான தொழுகையை தொழுத இடத்தில் உபரியான தொழுகைகளை தொழக்கூடாது என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபுபக்கர் அலியுல்லாஹூங் அவர்கள் அறிவித்துள்ளனர் அது ஆதாரபூர்வமானது என்று